அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உறவு நலம் அப்படிங்கிற தலைப்பில் விருந்தோம்பல் பார்க்க போகிறோம் விருந்தினர் என்றால் நமக்கு முன்பின் தெரியாத அதிச்சிகளை அதாவது எப்போ வருவாங்கன்னு தெரியாது யார் வருவா எப்போ வருவாங்க எங்கிருந்து வருவாங்க நமக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு உபச்சாரம் செய்வதற்கு நாம் காத்திருப்பது இப்போ நாம் விருந்தோம்பல் பொருட்பாக்களை படிக்கும் போது அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பொது அறங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய அறம் அல்லது தர்மம் இந்த அதிதி பூஜா எனப்படுகின்ற விருந்தோம்பல் இதன் வாயிலாக அன்பை நாம் வெளிப்படுத்துவது அதாவது நம்மை சார்ந்திராத நமக்கு முன்பின் தெரியாத மக்களை உணவளித்து உடையழித்து பாதுகாப்பது என்பதை வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல் நம்மை சுற்றியிருப்பவர்களிடத்திலே அன்பை வெளிப்படுத்துவது ஒன்றும் சிறப்பல்ல நாம் அறியாதவர்களிடத்திலும் நம் அன்பை வெளிப்படுத்துவதே உயர்ந்த தலையாய மேலான குணம் தொல்காப்பியம் சொல்லுகிறது விருந்தே தானும் புதுவது கிழந்த யாப்பின் மேற்றே இதனுடைய பொருள் புதுமையம்பாங்க விருந்தென்பது புதுமைய்பாங்க விருந்து என்ற சொல் புதியது என்னும் பொருளை உடையது எனவே விருந்தினர் என்பது புதிதாக வருபவர்களை குறிக்கிறது ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை மேற்கொள்ளாக காட்டுகிறேன் அதிர் திஷ்டதித்வாரே அப்போ கிருநாதி யோ நரஹா ஆகோஷனம் சுராபானம் அதாவது எந்த வீட்டில் விருந்தாளி வெளியில் காத்துக்கிட்டு இருக்கானோ அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற போது உள்ளே எவன் ஒருவன் உணவும் நீரும் அருந்துகிறானோ அவன் அருந்துகின்ற நீர் கள்ளுக்கு சமமானதாகவும் அவர்கள் உண்ணுகின்ற உணவு பசுமாட்டினுடைய புலாலாகவும் அதாவது கோமாம்சம் ஆகவும் கருதப்படும் என்கிறது இந்த தர்மசாஸ்திரத்திலே உள்ள ஸ்லோகம் விருந்தினருக்கு கொடுத்துவிட்டு நாம் பட்டினி கிடந்தாலும் தவறில்லை என்றும் சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கிறது எப்பொழுதும் விருந்தாளி வரவேண்டும் என்ற எண்ணத்தோடு சமைக்க வேண்டும் என்றே நம்முடைய சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன விருந்தாளி கிடைக்கவில்லை என்றால் அவன் பாவம் செய்தவன் என்றும் கருத வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது முற்காலங்களில் இப்பொழுது போல உணவு விடுதிகள் இருந்ததில்லை அதனால் விருந்தாளிக்கும் சேர்த்தே சமைக்கும் வழக்கம் இருந்தது வீட்டில் எப்போவுமே யாராவது வருவார்கள் என்ற எண்ணத்தோடு தான் சமைப்பார்கள் அனைவருடைய வீடுகளிலும் அக்காலங்களிலே திண்ணைகள் இருந்தன திண்ணையில் அறநூல்களை மாணவர்கள் பயின்று வந்தார்கள் பயிற்சிகள் இருந்தன கோயில்களிலும் வெளியே திண்ணைகள் ஆண்டிகள் எனப்படும் துறவிகள் தங்குவதற்கென்றே கட்டப்பட்டிருக்கின்றன ஆண்டித்திண்ணை என்ற அந்த இடத்திலே எல்லாம் இப்பொழுது கடைகள் போடப்பட்டு வணிகமயமாக கமர்ஷியல்னு சொல்கிறோமே வியாபாரத்தலங்களாக காட்சி அளிக்கின்றன நிறைய அன்னத்தை வழங்கினால் நமக்கு நிறைய அன்னம் கிடைக்கும் அன்னத்தை வழங்குவது சிறந்ததொரு பூஜை வழிபாடு என்கிறது வேதம் ஏ தத்வை முகத்தோ ராத்தம் முகதோஸ்மாக அந்நகும் ராத்தியதே இதான் சொற்கள் உபனிஷத் சொல்கிறது குறைவாக கொடுத்தால் உனக்கு குறைவாக திரும்ப கிடைக்கும் நடுத்தரமாக கொடுத்தால் உனக்கு நடுத்தரமாக கிடைக்கும் நிறைய கொடுத்தால் நிறைய கிடைக்கும் என்று நிறைய கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது வேதங்கள் யாத்திரை செல்கின்ற இடத்திலே நாம் பார்க்கலாம் இன்றைக்கும் வடநாட்டிலே பெரிய பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட திருவிழா காலங்களிலே ஆங்காங்கே உணவை வழங்குகின்ற உயர்ந்த பண்பை உடையவர்களாக இருக்கிறார்கள் உணவும் நீரும் வழங்குவதற்கு நிகரான தானம் இல்லை என்கிறது சாஸ்திரம் நான் நோதக சமம்தானம் இனி நாம் விருந்தோம்பல் அதிகாரத்தினுடைய முதல் குரட்பாவை படித்து பொருள் தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்கலாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பாதுகாத்து நாம் வாழக்கூடிய செயல்களெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை கடவுளாக கருதி உபச்சாரம் செய்து வாழ்வதற்காகத்தான் வீட்டில் இருக்கிறது வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே துறவு வாழ்க்கை மேற்கொள்ளாமல் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு வீட்டிலே வாழ்ந்து வருவதற்கு காரணமே விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை இங்கே சொல்லுகிறார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்தளவிலே இந்த குரட்டாவை நிறைவு செய்கிறேன்